வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் மாணவ பருவத்தில் இரண்டு பிரிவு மாணவர்களை நாம் காண்போம் ஒன்று ஆசிரியர் கூறுவதை அப்படியே கேட்பதோடு அமைதியாக இருந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கற்றலில் ஈடுபடக்கூடிய மாணவர்கள் இன்னொரு தரப்பினர் ஆசிரியர் கூறுவதையும் கேட்க மாட்டார்கள் தாங்களும் கற்றுக்கொள்ள முயற்சிக்க மாட்டார்கள் இந்த இரண்டு தரப்பு மாணவர்களில் யார் வெற்றி பெறுகிறார்கள் முதல் தரப்பு மாணவர்கள் மிக எளிதாக வெற்றி பெற்று விடுவார்கள் ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த தாகத்தோடு எளிதாக வெற்றி பெற்று விடுவார்கள் மேலும் தங்களுக்கு தெரியும் என்கிற அந்த போக்கிலிருந்து விலகி இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு காணப்படுவார்கள் ஆகையால் அவர்கள் மிக எளிதாக பெறுகிறார்கள் இரண்டாம் தரப்பு மாணவர்கள் பள்ளியில் ஆசிரியர் கூறுவதை கேட்காமல் இருப்பதை போல வீட்டிலும் அதே போல தாம் பணியாற்றக்கூடிய நிறுவனத்தில் என நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படை கொள்கையாகவே அதனை வகித்துக் கொள்வார்கள் நாம் வெற்றி பெற வேண்டும் அல்லது நல்வழியில் அடங்கி அடங்கியிருத்தல் என்பது அமைதியாக பிறர் முன் தமக்கு தெரியும் என்ற ஒரு எண்ணம் இல்லாமல் இருந்தோம் என்றால் நிச்சயமாக மென்மேலும் நாம் கற்றுக்கொண்டே இருப்போம் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் இந்திய கிரிக்கெட் அணிக்கு மகேந்திர சிங் தோனி என்கிற ஒருவர் விளையாடுவதற்காக இருந்தது அப்பொழுது இந்திய அணியில் வரலாற்றில் விளையாட்டு வீரர்கள் எல்லாம் அவர்களிடத்தில் அவர்களை விடவும் அணியை மிகச்சிறந்த வழிநடத்தி சென்றார் பிற்கால கட்டத்தில் தம்மை விட மிகச்சிறப்பாக விளையாடக்கூடிய பல வீரர்களை விட இவர் மேறும் புகழும் அடைந்தார் காரணம் அந்த கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் அவருக்குள் இருந்த அந்த அடக்கம் இந்த இரண்டு குணமும் வேறும்பொழுது தான் ஒரு மனிதனுடைய வெற்றி அல்லது சான்றோர்களுடைய பாராட்டம் நமக்கு கிடைக்கும் இதை வள்ளுவர் வலியுறுத்தும் பொழுது அறிய வேண்டியவற்றை முறையாக அறிந்து நல்வழியில் அமைதியாக அடக்கத்தோடு இருப்பவரை சான்றோர்களும் அல்லது தம்மை சார்ந்தவர்களும் ஓற்றி புகழ்வார்கள் என்று வலியுறுத்துகிறார் ஆகையால் நாம் எப்பொழுதும் நாம் அறிய வேண்டியவற்றை அறிய அவளோடும் அதே அமைதியாக அடக்கத்தோடும் வாழ முயற்சிப்போம் திருக்குறள் அறத்துப்பாடு அதிகாரம் பதிமூன்று குரல் எண் நூற்றி இருபத்தி மூன்று பயக்கும் அறிவறிந்தாற்றின் அடங்கப்பெறின் மீண்டும் குரல் செறிவறிந்து சேர்மை பயக்கும் அறிவறிந்தாற்றின் அடங்கப்பெறின் இந்த நாள் இனிய நாளாக அமையற்றும் மீண்டும் சந்திப்போம் நன்றி